அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆஜபயன் என் கொல் தொழார் எனின் வள்ளுவ பெருமான் வாலறிவன் என்பது இறைவனுடைய இலக்கணம் என்று இங்கே உபதேசித்திருக்கிறார் வாலறிவன் என்ற சொல்லின் பொருளை நாம் பார்த்து விட்டோம் அதாவது எல்லாம் அறிந்த இறைவனுடைய திருவடிகளாக சொல்லப்படுகின்ற அறத்தை பற்றிய அறிவையும் மெய்ப்பொருளை பற்றிய அறிவையும் கற்பதுதான் வழிபாடு என்று பார்த்து விட்டோம் நம்முடைய அறிவை சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் சமூகத்திற்கு பயனளிப்பதே நமக்கு ஒவ்வொரு தனி சிறந்த பயனாகும் வேதங்களிலே ஒரு அழகான பிரார்த்தனை இருக்கிறது இறைவா எங்களுக்கு நீ அறிவைக் கொடுத்து பாதுகாப்பாயாக அறிவின் பயனை கொடுத்து பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை இருக்கிறது அந்த பிரார்த்தனையை எல்லோரும் செய்வோமாக வாழ்க்கைக்கு மனித சமூகத்திற்கு நிம்மதியை தருகின்ற நல்ல அறிவை கொடுப்பாயாக இறைவா நிம்மதியை நாங்கள் அனுபவிக்கும் வண்ணம் அந்த அறிவு சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போமாக அறிவு நூல்களை முறையாக கற்காமல் வெறுமனே பூஜை செய்வது பயனை தராது பூஜை செய்வதனுடைய நோக்கம் அறிவை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் பூஜைகள் செய்வது எதற்காக ஆலயங்கள் எதற்காக வழிபாடுகள் எதற்காக என்ற அறிவோடு நாம் வழிபாடுகளை செய்யவில்லை என்றால் அந்த வழிபாடு உண்மையான பயனை தராது அந்த வழிபாடு வியாபாரமாக மாறிவிடுகிறது எனவே எல்லோரும் ஆலய வழிபாட்டை பற்றி அறிவை பெற வேண்டும் சமூகத்திலே வையத்துள் வாழ்வாங்கு பொருளியல் வாழ்க்கையிலும் சரி இன்பியல் வாழ்க்கையிலும் சரி அறையியல் வாழ்க்கையிலும் சரி வீட்டியல் வாழ்க்கையிலும் சரி எந்த விதமான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் அதை பற்றிய தெளிந்த அறிவும் தூய்மையான அன்பும் மிக மிக அவசியம் என்பதை எவரும் அறுக்க இயலாது ஆகவே நம்முடைய கோவில்கள் அனைத்தும் ஆகம சாஸ்திரங்கள் சில்ப சாஸ்திரங்கள் போன்ற அறிவு நூல்களுடைய வழிகாட்டுதலோடுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதை முறையாக கற்றவர்களும் அதை கடைப்பிடிப்பவர்களும் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாவற்றையுமே நாம் ஏதோ ஒரு கோணத்திலே சிந்தித்து பார்த்தால் உயர்ந்த அறிவை எல்லாம் இழந்து தாழ்ந்த அறிவை பொருள் கொடுத்து வாங்கி நம்மையும் சமூகத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது முற்றிலும் குறை என்று சொல்ல ஆனால் குறைபாடு உள்ள அம்சங்கள் அதிகமாகி இருக்கின்றன கோவில்களை கட்டுவதற்கும் அங்கு வழிபாடுகளை செய்வதற்கும் திருவிழாக்கள் நடத்துவதற்கும் ஏதேனும் தவறுகள் நடைந்தால் அதனை திருத்துவதற்கும் அதற்கென்று சாஸ்திரங்கள் இருக்கின்றன அவற்றை அந்த நிர்வாகத்துறையினராயினும் சரி வழிபாடுகளை செய்பவர்களாயினும் சரி பூஜை பண்ணுகிறவர்கள் வழிபாட வருகின்றவர்கள் நிர்வாகத்தை செய்கின்றவர்கள் அனைவரும் இந்த அறிவை பெற கடமைப்பட்டிருக்கிறார்கள் அறிவையே ஆண்டவனாக கருதி வழிபட்டால்தான் அறிவுபூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கிற திருவுருவங்களை வழிபட்டு இது அவன் திரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டுகொண்டு இங்கெழுந்து அருளும் என்ற கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து வழிபட்டு உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் ஆன்றோர்கள் சிற்றறிவுடைய மனிதனுக்கும் உருவம் இருப்பதை போல் எல்லா அறிவு ஆண்டவனுக்கும் ஒரு உருவத்தை பெரியவர்கள் ஆண்டவனுடைய அருளால் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே கல்வியினுடைய பயன் கடவுளை தொழுதல்தான் கல்விதான் மனிதனுக்கு சிறப்பு கல்வி கேள்வி அறிவுடைமை கல்லாமை பேதமை புல்லறிவாண்மை என அறிவின் சிறப்பை எடுத்துக் கூறும் பல அதிகாரங்களை நாம் இதுவரையில் கற்றிருக்கிறோம் மேலும் கற்றுக்கொண்டே இருப்போம் கற்றுக்கொண்டே இருப்பதற்கு எல்லையில் ஓயாது கற்போம் கற்றவைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்துவோம் வருங்கால தலைமுறைக்கு திருக்குறள் நெறியின் சிறப்பை உணர்த்தும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் யான் எனது எனும் செருக்கை அறுப்போம் இம்மண்ணுலகிலேயே விண்ணுலக வாழ்க்கையை எல்லோருக்கும் உணர்த்தும் வண்ணம் வள்ளுவெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவ்வாறு வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்வோம்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 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்